சுப்பிரமணிய விளக்கம் அறிமுகம் சுப்பிரமணியம் என்பது முருகப்பெருமானுடைய தத்துவங்களை தத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு பகுதியாகும் வல்லற்பெருமானின் உபதேசங்களை கேட்ட அன்பர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் இவை இப்பொழுது வழங்கும் அளவு முழுமையாக ஆ பாலகிருஷ்ணம்பிள்ளை பதிப்பில் வெளிவந்தது இந்த சுப்பிரமணிய விளக்கத்தை ஒளிவடிவில் இங்கே படைத்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக நன்றி